நல்வாக்கு சொல்வதற்கு வாடைமரம் வந்த மந்த பொன்னான சுப்பிரமணிய சாமி என்றோ மண்பாட்டு மழை பொழிந்து கண் பார்த்து வாழ வைக்கும் மெய்ஞான சுப்பிரமணிய சாமி சாமி சாமி நல்வாக்கு சொல்வதற்கு வாடைமரம் வந்த மந்த பொன்னான சுப்பிரமணிய சாமி பார்த்து மழை பொழ்ந்து கண் பார்த்து வாழ வைக்கோ மெய்ஞான சுப்பிரமணிய